நினைவு கூறுதல் மற்றும் அதை சார்ந்தவை அறிஞர் அல்லது கற்றுக்கொள்பவர் ஆகியவற்றை தவிர என்று நபிசல்ல அனைவரும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்